நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஹரி இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்வில் நடந்த சுவையான சம்பவங்களை பற்றி கூற வந்துள்ளேன் அந்த வகையில் உங்களுடன் பகிர வந்துள்ளேன் அதாவது கவர்ச்சியான தோற்றமும் இல்லை பட்ட படிப்பும் இல்லை இதோ அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் கம்பீர தோற்றமோ செல்வாக்கோ இல்லாதவர்களால் சாதனை நிகழ்த்த முடியாது என்றுதான் உலகம் எணிகிறது இந்த எண்ணத்தை தவிட சிகரம் தொட்ட பலர் உண்டு அதில் ஒருவர் தான் ஹம்பரி டேவிட் ஐரோப்பிய கண்டம் இங்கிலாந்து நாட்டில் உள்ள பென்சான்ஸ் நகரில் ஆயிரத்தி எழுநூத்தி பிறந்தவர் ஹம்பரி டேவி சிறு வயதிலேயே தந்தையே இழந்ததால் ஆரம்ப கல்வியுடன் படிப்பை நிறுத்தி வேலை தேட துவங்கினார் டேவிஸ் கில்பர்ட் என்ற மருத்துவரின் ஆராய்ச்சி கூடத்தில் உதவியாளர் பணி கிடைத்தது டேவிக்கு ரசாயன கலவை பற்றி சொல்லிக் கொடுத்தார் மருத்துவர் இல்லாத நேரங்களில் ஆராய்ச்சி கூடத்தில் சோதனைகளை செய்து பார்த்தார் ஹாம்ரி டேவி இந்த விஷயம் மருத்துவருக்கு தெரிந்தால் வேலை போய்விடும் என்ற பயம் டேவிட்டு அதனால் மற்றொரு மருத்துவ அறிஞரை சந்தித்து சோதனைகளை பற்றி கூறினார் ஆச்சரியப்பட்ட அந்த மருத்துவ அறிஞர் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு ஒத்துழைக்கும்படி வலியுறுத்தினார் அந்த காலத்தில் அறுவை சிகிச்சையின் போது ஒடுக்கும் மயக்க மருந்து கண்டுபிடிக்கவில்லை அதனால் வழிக்கு பயந்து அறுவை சிகிச்சை செய்து கொள்ள மறுத்தனர் நோயாளிகள் இதற்கு முடிவு காண எண்ணினார் தேவி அறுவை சிகிச்சையின் போது நைட்ரஸ் வாயுவை பயன்படுத்தினால் நோயாளி வழி தெரியாமல் மயங்கிய நிலையிலே இருப்பார் என கண்டுபிடித்தார் தேவி ஒரு அறுவை சிகிச்சையின் போது இதை நிரூபித்து காட்டினார் மருத்துவ அறிஞர்கள் பாராட்டி வரவேற்றனர் வெளிவந்தனூட்டில் சேர நண்பர்கள் பணிந்துரைத்தனர் அந்த அமைப்பின் தலைவர் ரம்போர்டு பத்திரிகை வாயிலாக டேவி பற்றி அறிந்துரைத்தார் இருபத்தி வயதில் அவரை சந்தித்தார் டேவி இந்த வயதிலேயே இவ்வளவு அறிவாற்றலா என்று வியந்தார் ரம் கவர்ச்சியான தோற்றமும் இல்லை கல்லூரியில் பட்டமும் பெறவில்லை மாணவர்களுக்கு அறிவியல் சொற்பொழிவை எப்படி நகழ்த்த முடியும் என்று தயங்கினார் வாய்ப்பு கொடுங்கள் என்று டேவி உறுதியாக சொன்னதால் வாய்ப்பு கொடுத்தார் மாணவர்களிடம் அவர் நிகழ்த்திய கேட்டு திகைத்தார் ரம்போடு பள்ளி படிப்பு மட்டும் போதும் கல்லூரி பிடிப்பு தேவையில்லை சுய அறிவும் ஆற்றலை வளர்த்துக்கொள்ளும் ஆர்வமும் இருந்தால் எதையும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்தார் டேவி ஒரு நாள் அடுப்பு கறியை கம்பி போல் தயாரித்து பேட்டரி கம்பியின் மூளையில் இணைந்தார் சிறிது நேரத்தில் கம்பிகளுக்கிடையே ஒளி தோன்றியது இதை ஆதாரமாக வைத்துதான் டார்ச் லைட் உருவாக்கப்பட்டது இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் நண்பர்களே இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நன்றி